ிாத்தய தோத்தேற்றைக்காணமுதிரா கிருஷ்ணா கீத்தமே நம திரோணம் பீஷமிரியோ வீரான் மையம் ஜாயி மா வதி யுத்தியஸ்வஜேதாசிர பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனிடத்தில் தொடர்ந்து சொல்லுகிறார் திரோணஞ்சீஷ்மஞ்ச ஜயதிரத கர்ணம் தன்யான் அபி யோதவீரான் திரோணரையும் பீஷ்மரையும் ஜயதிரதனையும் கர்ணனையும் அதே மாதிரி இன்னும் பெரிய பெரிய வீரர்கள் எல்லாம் என்னால் கொல்லப்பட்டு விட்டார்கள் கர்மத்தினால்ங்கிறத நேற்றைக்கு சொன்னதை ஞாபகம் வச்சுக்கணும் அதாவது மயானா ஈஸ்வரன் கர்ம ரூபமாகவே கர்மநியத்தியை கொடுக்கக்கூடியவராக கர்மபலாதாவாக இருக்கிறார் அதனால் அவர்கள் எல்லோரும் அவரவர்களுடைய வினையினாலேயே அழிக்கப்பட்டவர்களாக கருதப்பட வேண்டியவர்கள் நீ அவர்களை வெற்றி கொள்வாயாக இந்த யுத்தத்திலே நிமித்தமாக இருந்து அவர்களை வெற்றி கொள்வாயாக மாதிஷ்டாக அவர்களை குறித்து நீ அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை அவர்களோடு போரிடுவதற்கு நீ அச்சத்தை காட்ட வேண்டிய அவசியமில்லை நீ யுத்தஸ்வ யுத்தியஸ்வன்னு உன்னுடைய கடமையாகிய போரை செய்ணே சபத்னானு ஜேதா அசி இந்த மாபெரும் போரில் எதிரிகளை எல்லாம் வெற்றி கொண்டவனாக இருப்பாயாக ஏற்கனவே இதுக்கு முதல் சுலோகத்தில் சொன்னார் என்னால் இவர்கள் ஏற்கனவே கொல்லப்பட்டு விட்டார்கள் நீ அழிக்கின்ற ஒரு செயலுக்கு நிமித்தமாக மாத்திரம் இருப்பாயாக அப்படின்னு சொன்னார் அதை விளக்கி சொல்லியிருக்காருங்க அர்ஜுனனுக்கு சில பேர்கிட்ட சந்தேகமாக இருக்கும் இவங்களெல்லாம் நம்ம எப்படி ஜெயிக்க முடியும் அப்படின்னு இருக்கு தோணும் அவனுக்கு அர்ஜுனனுக்கு அதை முன்னாலேயே சொல்லிடுறார் பகவான் நிச்சயமாக அவர்கள் உன்னால்தான் கொல்லப்பட போகிறார்கள் உன்னால் தான் கொல்லப்பட வேண்டும் என்கின்ற ஒரு நியத்தியை அவர்கள் கர்மத்தை கொண்டு நான் உன்னை கருவியாக கொண்டு அதை செயல்படுத்துகிறேன் என்று புரிந்துகொள் அப்படிங்கிற அர்த்தம் படும்படியாக தான் சொல்கிறார் ஏன்னா துரோணரும் பீஷ்மரும் சாதாரணமானவர்களில் மிகவும் அனுபவசாலிகள் மகாவீரர்கள் அத்திரசர்கள் துரோணாச்சாரியர் வந்து தனுர்வேத ஆச்சாரியர் திவ்யமான அஸ்திரங்களை எல்லாம் உடையவர் அது மாத்திரமில்லை அர்ஜுனனுக்கு விசேஷமாக சிறப்பான குரு அவர் அதே மாதிரி ரொம்ப பெரியவரான பீஷ்மர் தன்னுடைய விருப்பத்தினால தான் ஷாஹலாம் அப்படிங்கிற வரத்தை அவருடைய தந்தை இடத்துலேருந்து வாங்கி வந்தவர் அவர்கிட்டையும் தெய்வீகமான அஸ்திரங்கள்லாம் நிறைய இருக்கிறது அது மாத்திரமில்லை பீஷ்மாச்சாரியர் பரசுராமனோட தொந்த யுத்தம் பண்ணினார் ஆனால் அவரால வெற்றி காணப்பட முடியல பரசுராமர் இவரை தோற்கடிக்க முடியல அதே மாதிரி ஜெயத்ரதனுடைய அப்பா என்ன சொன்னார்னா என்னுடைய புத்தனுடைய தலையை யார் பூமியில் போடுகிறார்களோ அவர்களுடைய தலை வெடிக்கணும் அப்படின்னு பூமியில் விழுந்து வெடித்து சதறவுன்னு சொல்லியிருக்கார் இதெல்லாம் நினச்சா ஒருத்தன் இப்படி கொல்ல முடியும் அவர்களையெல்லாம் அது மாத்திரமில்லை கர்ணன்கிட்டையும் தேவேந்திரன் கொடுத்துருக்கிற அமோகமான சக்தி ஆயுதங்கள்லாம் இருக்கிறது அவன் சூரியனுடைய புத்திரன் ஆக அவனுடைய பேரை கேட்டாலே எல்லாருக்கும் பயம் உண்டு கர்ணனும் பெரிய வீரன் அது மாதிரி இன்னும் துரியோதனன் முதலான மற்ற வீரர்கள் அந்யான் அப்பி யோத வீரான்னா இந்த வீரர்களை எல்லாம் நான் ஏற்கனவே கொன்று விட்டேன் நீ நிமித்தமாக இருங்கிறதுக்காக தான் இந்த விளக்கங்களை கொஞ்சம் சற்று சொன்னேன் ஆக ஜெயி அப்படின்னா அவர்களை அவர்களை அழிப்பாயாக வெற்றி கொள்வாயாக நிமித்தமாக இருந்து அவர்களை அழித்து வெற்றி பெறுவாயாக நடுக்கம் வேண்டாம் அச்சம் வேண்டாம் போரை வெற்றி அடைவாய் எதிரிகளை வெற்றி கொள்வாயாக அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் பகவான் உபதேசம் பண்ணுறார் இனி சஞ்சயர் இதை பற்றி பேச போகிறார் இதுக்கப்புறம் அடுத்த ஸ்லோகம் சஞ்சயர் பேச போகிறார் அதை நாளைக்கு படிக்கிறதுக்கு பகவான் நமக்கு தினந்தோறும் அனுகிரகம் பண்ணுற மாதிரி நாளைக்கும் பண்ணட்டும் சூஷாச்சமே சுதினஞ்சமே என்கிற பிரார்த்தனையோடு நான் பூர்த்தி பண்ணுறேன் திரோணஞ்ச பீஷ்மஞ்ச ஜயத்ரத